பெருமான் செஞ்சு அம்பர் மகாலம் முதல்வன் தார் அணிந்து அணிவாரன் தென்னாவலூரா திருவாரூர் சென்ற பெருமான் இது வாவின் தலைத்த இடம் திருவாரூர் அதனால் இடைப்பட்ட பதிகள் அப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு வணங்கிட்டு போனால் தவிர நோக்கம் திருவாரூர் செல்வம் ஏன்னா திருமண ஆணைய நாளாக அதுதான் திருவாரூர் வந்தமன்றார் வெந்தமெண்டார் தேர் ஆறும் நெடுவீதி திருவாரூர் வாழ்வார்க்கு அல்ல அதுமாதிரி வீதி நல்ல அகலமாக இருக்கு அல்லதான் பஞ்சமூர்த்தியும் சேர்ந்து வரலாம் திருவாரூரில் அந்த திருவாரூர் ஏன்னா அவ்வளவு அகலமாக இருக்குது அதுதான் போன வியாழக்கிழமை இந்த இது அந்த அரசியல் மீட்டிங்கு அரசியல் மீட்டிங் போட்டாங்க தொலைஞ்சு அந்த அது நம்ம அந்த நாங்கள் இருக்கிற அந்த படத்துக்கு முன்னால் தான் பெரிய இடம் அதில் போட்டால் நாங்கள் கொல்லபுரமாக வந்தோம் இல்லை அரசியல் மீட்டிங்க மீண்டும் கொல்லபுரமாக வந்தோம் எனவே அது அந்த திருவாரூர் சென்று நீர் ஆறும் நிலவணிந்தார் ஆரூரன் நாம் தேர் ஆறும் நெடுவீதி திருவாரூர் வாழ்வார்க்கு ஆறாத காதலின் நம் ஆரூரன் நாம் அழைக்க வாரானந்தான் அவனை மகிழ்ந்து எதிர்கொள்வீர் என்று நீர் ஆறம் கடை முடிமையே நிலபணிந்தார் அவள் செய்தார் நீங்கள் திருவாரூர் எல்லைகள் வந்துட்டு இருக்காராம் வந்த உடனே திருவாரூர் பெருமானினம் செய்தாராம் அங்கே இருக்கிற அந்த அடியொருடத்தில் எப்போ நம்ம ஆர்வன் வந்து கொண்டிருக்கிறேன் அதனால் போய் எதிர்கொண்டு அழித்துக்காங்க அடியவர்களை இவ்வளவு எல்லாம் ஆட்கொள்ளுகிறார் அதனால தான் ஆட்பாளவர் சொல்லும் வண்ணமும் ஆதிமான்பும் கேட்பான் புயல் அளவில்லை கலக்க அது மாதிரி இப்போ அறிவர்களுக்கு அருள் செய்கின்ற திறத்தை இங்கே இப்படித்தான் அருளுவான்னு சொல்ல முடியாது அது அவங்களுடைய திருத்தருணை அதனால் திருவாரூர் வருகின்றவரை இங்கே இருக்கிற அன்பர்கள் திருவாரூர் அன்பர்களுக்கு சொல்லி எதிர்கொண்டு அழைப்பேன் என்று இப்படி எதிர்கொண்டு அளிப்பேன் சொன்ன உடனே அவ்வளோதான் உடனே அங்கிருந்த பெருமக்கள் உடனே போயினாங்க அல்லதான் நம்பிறான் தருள் செய்ய திருத்தொண்டர் அது சாற்றி எம்பிரானார் அருள் தான் இருந்தபடி திருவானால் நம்பிறான் ஆவார் அவரன்றி அவங்க பார்த்தாங்கன்னா திருவாரூர் பெருமானை நம்ம எதிர்கொள்ள முடியாது செய்துவிட்டார் அப்போ நமது தலைவர் யார்னாரு திருவாரூர் பெருமான் மட்டுமல்ல சுந்தரரும் நம்முடைய தலைவர் தான் என்று கருதி அந்த அடியர்கள் உம்பர் ஆடி இடிந்ததனை எதிர்கொள்ள உடனிருந்தார் எதிர்கொள்வதற்காக பற்றார்லாம் மாளிகையில் மண்டபங்கள் மருந்து பெரும் குடி தோரணமும் களைக்க தலைக்கமகும் குழைத்துளையும் நீலிளைய கதலிகளும் நிறைந்த பகும் ஒளி நடுமணி விளக்கும் உயர் வாயில் தொண்டரை சார் அப்படி போக அப்படி போச்சு தான் ஒரு பத்து நாலு பேர் அந்த எங்கே வரவேற்க போறாங்க ஆனா இங்க இருக்க மாட்டேப்பா இது போது பங்கல் போது தோரணி அந்த விளக்குகள் அமைக சொல்லிட்டு இங்கா வீதியில அழகும் செய்ய சொல்லி தானும் வரவேற்பதற்கு முன்ன போறாங்க சோதி மணி வேதியிகள் தூணரும் நீவி போதிய பொறி பொச்சுண்ணம் குளிந்தரல மணி மணி பரப்பி சாதிபர்பும் தொலைமாளி தன்பந்தர்களும் சமைத்து வீதிகள் நுண் துகள் அடங்க விரைப்பனி நீர் மிக தெளிந்தார் செழிக்கிற ஏன்னா அப்போல்லாம் வந்து காரோடு இருந்த ரோடு ஒரு ரோடு முடியாது எல்லாம் மண்ணு நறுத்து ரோடுதான் அதனால உடனே நல்ல நிறையப்பா வாலியில் தண்ணி எடுத்து நல்லா தெளித்து அப்படியே பழமாக இருக்கட்டும் எனவே காலைல அந்த புழுதிப்படாமல் இருக்கணும் என்று சொல்லி செஞ்சாரலாம் மங்கள கீதம்பாட மலை நிகர்த்து உரியம் முடங்க வெங்க ஏற்கன் முற்றிலையார் தெற்றி தோறும் நடம் பயிர நங்கள் விரான் திருவாரூர் நகர் வாழ்வார் நம்பியமும் பொங்கையில் நீல் திருவாயில் புறம் உரவந்து எதிர்கொண்டா இப்படியெல்லாம் இருக்க அந்தந்த வீட்டுக்காரங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா யாரோ பாருங்கள் நம்ம ஊரில் நம்ம ஊருக்கு முந்தரெல்லாம் அவர் இங்கே வரும்படியாக நம்மளுடைய திருவாரூரில் பெருமானை பணித்தார்கள்னு குறிப்பிட்ட பெரியவர்களா அவங்களுக்கு அவர்களெல்லாம் அனுமதிக்கப்பட்டாரலாம் ஊர்க்காரங்களாம் இப்படியெல்லாம் வந்து எதிர்கொள்ள வந்த எதிர்கொண்டு வணங்குவார் முன் வந்த அஞ்சலி கூப்பி வந்து சிந்தை கழிப்புற வேதியோடு செல்வார் திருத்தொந்த தம்மை நோக்கி அப்படியே வணங்கி விட்டவர்கள் இவர் என்ன செய்தான்னு கேட்டால் வெறும் அவங்க எல்லாம் கீழே வணங்கினார்கள் இவர் அப்படி கைகூட்டி வணங்கினார் அல்ல வணங்கிச்சு அப்போ தான் பாடுகிறாராம் இங்கே அந்த ஊர் எல்லைக்கு உள்ளே போக மற்றவர்களெல்லாம் எதிர்கொள்ள அப்பொழுது பாடிய பாட்டு எது என்ன எந்த இருப்பதும் ஆரூ அவர் எம்மை வரோ அருமையான அது எந்தை இருப்பதும் ஆர் ஊர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கழி ஆனால் எப்படி சொல்லிக்கிறேன் இந்த முன்னர் இந்த திருமுறைகளை சேர்க்க படித்து கொள் காண்பதற்கு நம்மால் தான் இந்த தொடர் அவருக்கு அந்த மாதிரி வரலாற்று முடியாது எந்த இருப்பதும் ஆர் அவன் எம்மையும் ஆழ்வரோ கேள்போது திருவாரூர் கோயிலுக்குள்ளே போகல ஏன்னா ஆறூர் என்று சொல்லுகிறார் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேள்ந்தாங்க கேட்கற அறிவதை நோக்கி கேட்குறாரு அப்படியான நிச்சயம் எங்கே பாருங்க கோயிலுக்குள் பாடியா பாடாமல் அந்த ஊருக்குள் சென்ற போதே பாடியது என்பது அதனால் திருமுறைகளுக்கு பொருள் காண முடியாதுன்னு சொன்னால் இதுவும் திருமுறை தான் இருந்தாலும் அந்த பதினோரு திருமணம் கேட்கிற ஆறு போது உடைக்கானுங்கள் என்று நம்ம நமக்கு என்ன செய்யணும் எந்த எந்த இருக்குது இருக்குது ஆறு ஆறு கல்லூரிகளை தான் இந்த பாடல் அந்த தெருவில் தெலுகின்ற பொழுது அருளியது என்பது அருமையாக இருக்கிறது கூட பதிப்பதன் மேலே என்ன சுந்தர தேவாரெல்லாம் பதிவு சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு குறிப்பு போட்டு சொன்னேன் நூறு ஆன்மா சுந்தர படிக்கும்போது ஒரு சைபரை அடிங்க பார்த்து ஆன்மா அதான் தேவார்க்குள்ள வந்து காத்து பாருங்க இந்த மாதிரி சுந்தர தேவாரம் அது நூறு பாட்டு தான் இருக்குது நமக்கு பதிப்பு இருக்கிறது தென்மூரில் ஆக சுந்தர தேவாரம் ரொம்ப குறைவான பதிவு கருத்து வருது அதே ஆக நீங்கள் அந்த மாதிரி ஆன்மா அந்த சுந்தர தேவாரம் அப்படின்னா பத்து ஆன்மாவாக அந்த மாதிரி பதிப்பு சந்தை இடைப்பதியுங்கள் பாடித்தம் பெருமான் திருவாயின் சார்ந்தார் இது இப்போ இதை கேட்டுகிட்டே அப்படியே உள்ள நுழையராங்க வானுரநீள் திருவாயில் நோக்கி மண் ஐந்து உருப்பால் வணங்கி உள்ள சேர்ந்து அப்படியே பேரை விழுந்து வணங்கினார்கள் ஐந்து உருப்பால் வணங்கி பேருடைய கற்பக வாசமாலே தேவாசிரியம் கொழுதுறங்கி என்ன செய்வேன் தேவாசிரியம் பண்ணவங்க அங்கே இருக்குது அது நீங்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மடமே எங்கே இருக்கிறது கேட்டால் தெற்கு நிற தியாத மடம் தெற்கு போக்குறதுக்கிட்டே அதனால் நாங்கள் என்ன கேட்டால் நுழைஞ்சி உள்ளே போனால் நாங்கள் தெற்கு போக்குறோம் அது ஒரு பொண்ணு லாழக்கிழமை வரும் திருவாரூர் பண்ணுவேன்னு சொல்லி மகாசண்ணானவர் நடித்திருக்கிறதுனால அது திருவாரூர் வியாழக்கிழமை அதனால் அப்படி இந்த வாயில் இறங்கும்போது ஆனால் செங்கல்னால் சரியாக இருக்காங்க இருந்தாலும் அதான் கால வச்சி இறங்கணும் அப்படிங்கிட்டால் நேராக தேவாசிரிய மண்டபம் என்றுதே அந்த தேவாசரி மண்டபம் அப்படி வந்து என்னுடைய திருவருளம் நுழைஞ்சால் நேராக விநாயகப்படுவேன் அப்படி வணங்கிட்டு அப்படியே நம்ம வளமாக அப்படி வந்தோம்னு சொன்னால் உள்ளே போனோம்னா புத்திடம் கொண்டார் அப்ப தாங்க பாடப்பட்டது அப்படியே வந்தீங்கன்னா துர்காம்பாள் அப்புறம் அப்படியே வளமாக வந்து உள்ளே சென்று உள்ள கமலாம்பாள் உள்ள ரொம்ப இந்த கோபுரத்திற்கு இருக்கும் மேற்கோபுரத்துக்கூடிய குழந்தை இருக்கும் அங்கே போய் கமலாம்பாள் அம்பா மாதம் அப்புறம் வெளியில் வந்து உள்ளே வரணும்னா மேதா தட்சிணாமூர்த்தி தட்சிணாமூர்த்தி வளக்கிழமையிலவா குருவாரம் தச்சாமூர்த்திக்கு அங்கே தான் ரொம்ப சிறப்பு நாளைக்கு நீங்கள் போய் சிறுமியிலே அந்த குழுக்கள் கொடுக்குறதே கஷ்டம் தான் ஏன்னா அச்சனை அவ்வளோ அர்ச்சனை இருக்கும் அதில் அங்கே தச்சாமூர்த்தி வரோம் வணங்கிட்டு அப்படியே போகும்போது இந்த கமலாம்பால் பார்த்தோம் இப்போ நீலாம்பால் இன்னொரு அம்மை அந்த அந்த நீலாம்பாலை வணங்கிட்டு அப்புறம் தான் உள்ளே போனேன் உள்ளே நேராக போனேன் புத்திடம் கொண்டாடு வாங்கி வழிபாடாக்கிட்டு அப்படியே வளமாக அப்படியே வேணும்னு சொன்னேன் நம்முடைய தியாகராஜாவுக்கு பெரிய ஆறு மணிக்கு வழங்கும் பெரிய ஆறு அந்த ஆறு மணிக்கு நீங்கள் என்னென்னு கேட்டீங்கன்னா அந்த இதுக்குள்ளே கதவுக்குள்ள முன்னாடியே நிற்கணும் அது உள்ள நோய் தொற்று மனு சொன்னால் கல்வி உட்கார்ந்துட்டோம்னா சரியாக ஆரை மணி நேரம் அருமையாக அந்த தியாகராஜாவுக்கு வழிபாடு அடிக்கடி சொல்லிக்கிறேன் ஓதோ அம்பூத்திகள் பன்னிரெண்டு புராணமும் பாடுகிற இடம் அங்கே ஆமாம் வேறு நாயினையும் பார்க்கறாங்க கண்ணுலுக்கு வந்து பாடிவிட்டு அப்புறம் என்ன செய்கிறாங்க ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் எல்லோரும் சொல்கிறாங்க நூற்றி சொல்லி அந்த தியாகராஜாவுக்கு வேண்டும்னா பெரிய மணி ஆறாம் வந்து ஆ ஆறாம் ஏழாம் ஒரு மரத்துக்கு ரொம்ப நேரம் சரி விட்டு எட்டுக்கு பிறக்க ஆறு பெருமாள் நீங்கள் கட்சியால் பழங்கள் பல வானும் ஊனும் உயிரும் உருக்கும் அவன் உருக்கும் அன்பால் உச்சி குவித்து செய்யும் திருமாறிகை வாயில் சென்றார் அந்த பிறகு பார்த்தேன் புற்றிலம் கொண்ட புராதனை பூங்கோயில் மேய பிராணி யாருக்கும் பற்றிடமாக பரம்பொருளை பார்த்தரி பாகனை பங்கையற்றால் அர்ச்சனை செய்ய அறுபுரிந்த அன்னலை மன்னிசை விழுந்திரங்கி நற்ற வினாவலர் போன் உடம்பால் நன்மையின் தன்மையை பெற்றார் அதுவே பெருமானி உடம்பினுடைய பயனாக அது மாதிரி வலம் வரவும் வணங்கவும் அணியான பயனை பெற்றாராம் அன்பு பெருக உருகி உள்ளம் அலைய அட்டாங்க பஞ்சாங்கமாக முன்பு முறங்கினால் வணங்கி அட்டாங்கம்னா எட்டு உறுப்பு பஞ்சாங்கம்னா ஐந்து உறுப்பு பெண்பாளர் ஐந்து உறுப்புகளை தான் வணங்குவாங்க மார்பகம் அந்த தரையில் பழக்கிறாரு அவங்க விருப்பு நமக்கு அப்படி இல்லை அக்காங்கம் எட்டு உறுப்புன்னு பரவாங்க எவ்வளோ நெடியாக வச்சுக்கிறாங்க தெரியலாம் அதனால் அவர்கள் வணங்குகிற வணக்கம் பஞ்ச உறுப்புகள் தான் நாம் வணங்குற வளர்க்க பஞ்ச உறுப்புலையும் வணங்கி எட்டு உறுப்புலையும் வணங்கி நெறிகள் முருகா இப்படியாக இந்த மாதிரி வணங்கி அட்டாங்க பஞ்சாங்கமாக முன்பு முறைமையினால் வணங்கி முடிவிழா காதல் முதிரை ஓங்கி நண்புலன் ஆகிய ஐந்தும் ஒன்றி இந்த ஐந்தும் ஒன்றினாரு என்ன அர்த்தம் ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள என்பது பொருள் அது ஏன்னா அது அந்த அந்த சொல்லுக்கு என்ன பொருள்னு கேட்டால் அந்த திருவழி மனசில் வந்திருக்கவருக்கு அதனால் நண்புலன் ஆகி ஐந்தும் ஒன்றி அப்படின்னு சொல்லும்போது என்ன இருக்குதுன்னு கேட்டால் ஐந்து பேரறிவும் கண்களையே கொள்ள என்பது அடுத்த இது பன்னெண்டாம் திருமுறை அது எட்டாம் திருமுறை பன்னெண்டுக்கு எட்டு ஒரே தான் நாயகன் தேவடி எயிடப்பெற்ற இன்ப வெள்ளத்திலே மொழி நின்றே இன்னிசி வந்தவன் மாலை பாட அருமையாக பாடலாம் பாடலாம் வாழிய மாமரை வாழிய மாமரை கொள் மன்னவனார் அருளால்வோர் வாக்கு தோழமையாக உனக்கு நம்மை தந்தனம் இப்படி தந்து ஆட்கொண்டது அவருக்குதான் அவருக்குதான் பெருமாள் வணங்கினானா வணங்கினேன் உனக்கு நான் தோழமையாக தந்தோம் மற்றவர்களுக்கு எல்லா ஆண்டவன் அடியவர் என்ற அமைப்பு இவருக்கு மட்டும் அல்லவா சோழராகவும் இருக்கிறார் சோழராகவும் இருக்கிறார் சொல்லணும் ஏன் பழங்கள் அப்படியே நம்ம தன்னுக்கு தோழமையாக தந்தனம் என்று சொன்னாலும் இவர் அந்த தோழமையாக நடந்து கொண்ட இடம் சில இடங்கள்லாம் இருக்குது பின்னால் படிக்க போகிறோம் தூது போச்சுறதெல்லாம் தோழமை நாள்தான் போட சொன்னார் அதனால ஆனால் வணங்குவது அறிவர் அடிவராகவே தான் வணங்கியிருக்கிறார் அதனால தோழமையாக நம்மை ஆக நம்மை தந்தனம் நான் முன்பு கொ தொண்டு கொண்ட வேள்வியில் அன்றி நீ கொண்ட கோலம் என்றும் புனைந்து நின் வேட்கை வாழி மண்மேல் விளையாடுவா என்று ஆர்வ கேட்கதே அதனால் இவர் வந்து திருமணம் ஆகின போது தான் தடுத்தாக இருக்க முடியாது ஏன்னா விவாச்சாரியார் பொண்ணு கல்யாணம் பண்ணுறதுக்காக எல்லாம் ஏற்பாடு பண்ணி அது நடக்கலை ஏன் இவருக்காக ரெண்டு பொண்ணு இருக்குது ஒரு பெண்ணு திருவாரூர் இன்னொரு பொண்ணு திருவத்தியூர் ரெண்டு பெண்ணு ஏற்கனவே தவம் செய்து காத்திருக்கும்போது இவருக்கு திடீர்னு அங்கே திருமணம் ஆகுமா அதெல்லாம் தடுத்தார் கொண்டார் அதனால் அதெல்லாம் கொஞ்சம் எனவே இப்போ மண் மேர் விளையாடுவாய் எனவே நீ அந்த நீ வந்து அந்த இப்போ இந்த மாப்பிள கோலத்தோட இருப்பா அதே நிலங்களில் இருந்து நீ வணங்கிட்டு வாங்கி வாங்கி சொன்னார் எழுந்ததென்றே கேட்க விரும்பி வந்தொண்டர் என்றும் கேடிலாதானே இறங்கி இறங்கி நின்றே ஆட்கொண்ட வந்த மலையமணி ஆர் ஊரம் வந்த அருமணியே வாட்கையில் கொண்ட கண் மங்கை பங்கா மற்ற உன் பெரிய கருணையென்றே நாட்கமலப்பாத பதம் தந்து இன்று நாயினேனை பொருளாக என்றார் அப்படின்னே சொன்ன பெருமானி ஒரு சாதாரண இதனாக இருக்கிற அரியனுக்கு இவ்வளவெல்லாம் தந்து இவ்வளவெல்லாம் தரப்பிக்க நாட்டுகளே என்று சொல்லி அதை கனிவோடு பணிவோடும் கருதினாராம் என்று பல முறையால் வணங்கி எய்திய உள்ள கழிப்பினோடும் வென்று அடல் விடை போல் நடந்து வீதி விடங்க பெருமான் முன்பு சென்று தொழுது துதித்து வாழ்ந்து திருமாளிகை வளம் செய்து போந்தார் பார்த்தீங்களா எப்படி வணங்கணுங்கிறது அப்படியே சொல்லிவிட்றாரு அந்த மூர்த்திக்கு முன்னாலே என் தொழுது ஆனால் வளமாகவும் வந்து அப்படி வணங்கணுங்க இப்படி எல்லாம் அன்று முதல் அடியார்கள் எல்லாம் தம்பிரான் தொடரென்றே அறைந்தார் இந்த தோழமையாக தந்தனம் என்று பெருமானே திருவாக்க சொன்னதுனால இவருக்கு இனிமேல் என்ன பேர்னு கேட்டாரு சுந்தரர் அதெல்லாம் பண்ணுறேன் தம்பிரான் தோழர் என்று சொல்லிட்டாங்க பெருமானுக்கு தோழர் இப்படியெல்லாம் ஒரு பெரும் திறப்பு இதற்கு அமைந்தது மை வளர்க்குடினாலே பண்டமிழ் நாவலர் தம்பெருமான் சைவ விளங்கியின் அணி காந்தமும் மாலையும் தாரும் ஆகி விழிவலர் கோலமெல்லாம் பொழிய மிக்க விழுத்தவ வேந்தர் என்ன தெய்வ மணிப்பு பாடி இணைந்து மயில்படும் செல்லாய்கிறார் அதனால் அதிலிருந்து நம்ம என்ன கேட்டால் கொஞ்சம் தோழமையாக தந்தணும்னு சொல்கின்ற பொழுது நீங்கள் சிவபெருமானுக்கு தோழமையாக இருக்கும் எப்படி இருக்கணும் நல்ல பஞ்சபட்சமெல்லாம் கட்டிக்கிட்டு நல்லா பெரிய அருமையான துண்டெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படி இருக்கணும் இல்லைன்னா அவருக்கு தோழமையாக இருக்குதுன்னு சொல்லும்போது தன்னை கொஞ்சம் கைதியை உயர்த்திக்கணுங்க அதனால அப்படி சொல்லலாம் மேலே போட்டுருக்கு நான் தோழமையாக தந்தேன் எனவே இதற்கு முன் எல்லையில்லா திருநகர் இதனுள் வந்து மதுர் பெரும் கைலை ஆதி முதல்வர்தான் பஞ்சி நாட்கு பொதுக்கடிந்து உரிமை செய்யும் பூங்குட் தேடிமாறில் கதிர்த்து பூங் ஏந்து கொண்டு கவலனை அவதரித்தால் சிவ இப்போ என்ன சுந்தரர் திருவாரூரில் வந்து வணிக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இப்போ வரலாறு இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே கைலாயத்தில் ரெண்டு பெண்கள் விரும்பினாங்கல்ல அப்படி விருமல பெண்கள் ரெண்டு பேரையும் மீண்டும் இந்த பெருவியில் நீ மாதிரி வந்து கணவனாக இருந்து வாழணும் என்று பெருமான் அருள் செய்தார் அதனால் இப்போ அந்த அந்த ரெண்டு பெண்களில் ஒரு பெண் திருவாரூரில் தோன்றிருப்பார் அதனால் இப்போ அந்த அந்த வரலாற்றின்னு சொல்லுகிறார் திருவாரூரில் அவருக்கு என்ன பேர்னு கேட்டால் பறவையா பறவையா அதுவும் பாருங்கள் இந்த நம்ம கருணியால் தினம் நடத்துக்க அந்த கோபுரத்தை நடுக்கிற பறவையாக இருந்தது அதனால் நீங்கள் கோவிலை பொழுதே அந்த ரீட்டர் அது மாதிரி சரி எங்களை பார்த்து சரி கதிர் கதிர் மணி பிறந்ததுன்னு உருத்திற கரையை மாறாம் பதியலார் குளத்துள் தோன்றி பாருங்க எந்த குளத்தில் தோற்றுவிட்டார் அந்த பெண்ண பதியங்கள் அது என்ன கதிய தனக்குன்னு ஒரு கணவன் இல்லாத பாரம்பரியம் அது என்ன தனக்குன்னு ஒரு கணவன் இல்லாதவராக இருப்பதுன்றது என்ன தாக்கத்தில் கேட்டா பரப்பெயர்ந்து பரப்பெயர் படத்தை விளங்குதில்லை அப்போ அதுதான் பரப்பெயர் ஒருவன் தனக்கு மட்டுமே மனைவியாக இல்லாமல் யாராரு பணத்தோடு வர்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் மனைவியாக இருப்பது ஆமா அவ்வளோ தான் இது ஆனால் அந்த அந்த அமைப்பில் பிறந்தாங்களே தவிர இவர் அப்படியே இந்த அது தோன்றியது என்னமோ அந்த மரபு நீங்கள் அது எங்கன்னா தோன்றி நாங்கள் இப்படிப்பட்ட தெரிவிக்கிறேன் இளைஞர்கள் நமக்கு சொல்ல முடியல ஏன் அப்படின்னா சொல்லி இனியும் ஒரு சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு ஆட்பாள அன்னமும் ஆதி மாதும் வேட்பான் செய்தியில் அலைகுளை அதுக்கு நீங்கள் நம்ம தீர்ப்பு இப்படி எல்லாம் பெருமானால் ஆட்கொள்வதற்கு காரணமாக காரியமெல்லாம் நீயனானு எண்ணி பயனில்லப்பா அது பெருமான் கருணை அப்படின் அதனால் என்ன பண்ணுறது சரி சரி சரி யாரு அதை நோக்கிய வந்து ஓரடிவு முதல் ஆறடி வரைக்கும் சமம் தான் ஆனால் இந்த மரபுல தோண்டியதுங்கிறது தான் நமக்கு அதெல்லாம் பார்ப்போம் எனவே இப்படி தோன்றினாராம் தோண்டி அணியால் சாற்றி பறவையினர் காப்பு போட்டு பயிலும் சுற்றம் திங்கள் திரவிய பருவம் தோறும் விழாவின் எடுப்போர் பரவலர் பங்கே இங்கு வந்தனர் என்று சிந்தை நரவர மகிழ்ச்சி உங்க தலடை பருவம் பாருங்க வரவையார் தோல்வினார்ன்னு நூத்தி முப்பத்தி ரெண்டாவது சொன்னார் இப்போ நூத்தி முப்பத்தி மூணாவது பாட்டில் என்னச்சுனா மூன்று வயதுக்கு ஒரே பாட்டில் மூன்று வயதுக்கு பெண் தலடை போட்டு அழகுறான் அப்புறம் பாருங்க மாநிலம் பிணையோ என்ன மாநிலம் பிணையோ பார்த்தா ஒரு கால் அந்த மான் குட்டி தான் அப்படி இருக்கும் அப்படியான அப்படி சூழ்நிலை அப்படி இருக்கும் நல்லாயிருக்கும் பார்த்தா அந்த சின்ன மானா இருக்கும்போது இருக்கும் அது மாதிரி இது ரொம்ப அப்படியே விளையாடுவான் தெய்வ வளர் இளம் முகையோ நல்ல தெய்வத்தன்மை வந்த முட்டா என்று தெரிகிறனே வாச தேனிலம் பதமோ தேனுடைய அருமையான அந்த தொழிலோ வேலை இறையிலம் பவள தானிலம் கொடியோ நல்ல கடற்கரையில் இருக்க முடியாத பவள கொடியோ என்று திங்கள் கதிரிலம் கொழுந்தோ திங்கள் சூரியன் இருக்க சந்திரன் இருக்காரே அதிலிருந்து வருகின்ற கொழுந்தா இருக்குமோ காமன் தானிலம் பருவம் கக்கும் தனியிலம் தனுவோ மன்மதன் சரிங்களா அவன் வந்து கையில் வில்லெல்லாம் வைத்துக்கொண்டு ஆடவருக்கும் தொந்திரத்தின் இன்பத்தை ஓட்டி கொண்டிருக்கிறானே அவன் கையில் இருக்கிற வில்லோ தெரியலப்பா என்றெல்லாம் சொல்லி நாடுவின் பொறுப்பு வாய்ப்பு நாடும் நாள் வளர்ந்து கொங்க ஆடுவன் கடங்கும் பந்தும் அம்மனை பூசல் என்ன பாடு விஞ்ஞி செய்யும் என்ன மூன்று வயது ஆச்சுன்னாரு இப்போ என்னென்னு கேட்டினாரு பந்து வந்து கடங்கு இதெல்லாம் விளையாடுது என்ன அப்போ என்ன இருக்காங்க பனிரெண்டு வயதுக்கு பிறகு பத்து வயதுக்கு பிறகு பத்து வயது ஆயிடுச்சு பாடு விநிதி செய்யும் தங்கள் பனிமலை வள்ளிபாதம் கூடுமன் முருகப்பாடும் கொள்கையோர் பொறுப்பு தோன்ற நல்ல அருமையாக பாடும் நல்ல ஆடும் அந்த ரொம்ப அந்த கலைகளெல்லாம் கற்றுக்கொண்டு கற்றுக் கொண்டு பில்லமை பருவம் நீதாம் பேதமை பருவம் நீங்கி அள்ளுதற்கமைந்த பொற்பால் அனங்கம்மை தனங்கன் ஈர்த்தம் கொள்ளுமை குயர்வ போன்ற கொங்கை கோங்கு அரும்பு வீர்ப்பை உள்ளமை தண்ணி முன்னை உண்மையும் தோன்ற வைப்பார் பாருங்கள் அதெல்லாம் நம்ம காலம் மொழி பாருங்கள் பிள்ளைப்பருவம் குழந்தை பருவம் அப்புறம் பேதமை பருவம் அப்புறம் பெருமை பருவம் பெருமைப்பருவங்கிறது எடுத்தால எட்டுலேருந்து ஒம்பது ஒம்பது பத்து வயதுக்குள்ள அப்புறம் மங்கை பருவம் அது பதினொன்னுலேருந்து பதினஞ்சு பதினாறு வரைக்கும் அப்புறம் அறிவை தெரிவை கேரளம் என்ற அப்படி தான் பெண்பாளாருக்கு உழைக்கிறாங்க ஆண்பாளாருக்கு அந்த பருவம்லாம் வளர்க்கல அதனால் பெண்பாளருக்கு அந்த மாதிரி அந்த த படிப்படியாக படிப்படியாக என்னென்ன பருவம் என்னென்ன பருவம் என்றெல்லாம் சொல்லி வளர்ந்து அப்படி சொல்ல தோண்ட உய்பாரு உள்ளமை பாங்கியர் மருந்து சூழ படலுலி மருந்து சூழ தேங்கமல் குட விம்பாசம் திசையெல்லாம் சென்று சூழ ஓங்கு பூங்குயில் உள்ளார் ஒருவரை பூங்களை வணங்க என்றும் போதுவார் ஒரு நாள் போன்றார் அப்படி தினமும் மாலை ஆச்சோன்னா சரி நேராக கோயிலுக்கு போய் அது வணங்கிட்டு அந்த பாப்பா வரும் பக்கத்திலே அந்த வீடு அதெல்லாம் பார்க்கணும் அப்படி வரும்போது ஒரு நாள் அப்படி வணங்கி வருகின்ற நாள் ஒரு நாள் என்ன சொன்ன அடித்தீளம் படிகள் பார்வென்று அடிப்படுத்து அடிப்படுத்தனும் என்று அற்ப மணிக் காஞ்சி எல்குள் வாரிய ரூடகை வென்ற துணிவு கொண்டாற்ப மஞ்சு சூரிய கூட கழிய பின் மின்னும் பணியும் என்று வண்டாற்ப பறவை யார் போதும் கோதில் கொஞ்சம் அந்த மங்கைப்பருவம் வந்துதான் அதனால அப்படியே கூதல் எல்லாம் நல்ல வச்சு அதில் ரெண்டு வண்டிகளெல்லாம் வைக்க இப்படியெல்லாம் எனக்கு அந்த உள்ள கோயிலுக்குள்ள அந்த பாப்பா போயிட்டாங்க போதில் புத்திடம் விரும்பி நாரி செல்வார் பற்றிய சுற்றிய பரிசனங்கள் சூழாளுடைய நம்பி அதுக்கு முன்னே இவர் என்னன்னு சுந்தர பெருமான் திருவாரூரில் இருந்ததுனால அங்கே பெருமானை தான் வணங்கி அதே கோயில் கொண்டு வரும்போது அந்த தொண்டரோடு வராதா வர நற்பெரும் பான்மை கூட்ட நகை பொழிந்து இழந்து செல்வாய் விற்புரை முதலின் வேர்க்கன் விளைங்கிழையவரைக் கண்ட அது மாதிரி அவர் வணங்கி அப்படி வர இந்த பாப்பாவும் அப்படி வணங்கிக் கொண்டு அப்படி போறவங்களையும் பார்க்கும்போது இரண்டு பேரும் பார்த்தார்கள் உடனே சுந்தர இருக்கே இது மாதிரி ஒரு பெண் எதுக்குமே ஏன்னா அதெல்லாம் முன்னையை தொடர்பினால் அப்படி ஏற்பட்டது இதை வைத்துக்கொண்டு ஐயா கோவிலேயே கூட சுந்தர இருந்த மாதிரியெல்லாம் ஒரு பெண்ணை கண்டு விரும்பினார் அதனால் நாமும் என்று அது வந்து முன்னை தொடர் இல்லைங்களா அது அறிவில் வந்தது அதெல்லாம் தம்பியை கேட்டால் தெரியும் இல்லை எப்படி இந்த மாதிரி சந்திப்பு வந்ததுன்னு கேட்டாலே இல்லைங்களா ரொம்ப அருமையான வடகிடலுக்கு ஒருநகர் தொடுதலை தென்கடலிக்க ஒரு கழி சென்று கோத்தார் போலவும் பெரியனார் கழுவியில் இருக்குது இல்லை இப்போ ஒரு நகத்தறியை போடுறது வண்டி நகத்தறி இருக்கில் போடுறது போடுறது இங்கே அரபிக்கடலில் ரெண்டு கடமலையே போடுறது இது என்னன்னு கேட்டால் அல்ல அப்படி அடித்து அடித்து அடித்து அடித்து இப்படி வரும் இதுவும் இந்த மாதிரி அப்படி அடித்து அடித்து அடிச்சு வரும் தெற்கு என்ன இருக்குது என்ன இருக்குது இந்து மாதம் தர் இருக்குது இந்த இந்து மாதம் தர் வரும்போது இதுவும் அந்த அந்த மாதிரி ஆடிக்கிட்டே வர இந்த மிளகம் அடிச்சுட்டு வர வர அப்படி கொதிக்கணும் இதில் போகிறோம் இதில் போதும் அப்படி போனால் எப்படியோ அது போன்றதுன்னு ஏன்னா இதுவே தொழிலாக இதுவே தமிழன் வாழ்ந்தான்னு சொல்லப்படாது சிவே சீதை செய்யா உங்கள் தமிழ தமிழ நீங்களும் இப்படி தானே அப்படி ரொம்ப ரொம்ப நேரம் அதான் சொன்னேன் அரபிக்கடலில் போட்ட ஒரு நோக்கடியை இங்கே வங்காள உருவர்களாக போட்ட ரெண்டு கடவுளையும் எத்தனை நாளாகவும் அப்படியே தனியாள வர தெற்கு இந்து மாதம் திற வருகின்ற பொழுது இந்த அந்த நோத்தடியில் இந்த மிளகு தீவில் தான் எப்படி அதான் வடகடலிட்ட ஒருநகர்த்துவரை தென்கடலிட்ட ஒரு கடி சென்று கோத்தார் போலவும் இன்னொன்று சொன்னார் வெங்கதிற்கணலையும் தன்கதிர்மதியமும் தங்கதி வழகி தலை பெய்தா இறையனார் கழிவு இல்லை சாமி சரி எந்த நூல் நீங்கள் இறையனார் கழிவு இல்ல வெங்கதிற்கணையும் தன்கதிர்மதியமும் தங்கதி வழகி சூரியன் இருப்பது எங்கே கீழ்த்திசை சந்திரன் இருப்பது எங்கே நிலத்திசை இந்த ரெண்டு வெங்கதிற்கனையும் தன்கதிர்மதியும் தங்கதி வழி அல்லவா அது மேற்கிறது அப்படியே வந்துதான் இது கிடைக்கிறது அப்படியே புறப்பட்டு வந்துதான் அது ரெண்டும் சேர்ந்தால் எப்படியோ அது போலவும் இவ்வாறு சந்திப்பார் இறைனார் கலை என்ன ஒன்று அதில் தான் அதனால ஞாபகத்துக்கு வந்து இது இல்லைன்னா இறையனார் கலைப்பேன் எத்தனை ஆண்டாக பாலாஜியாக இருபத்தஞ்சி ஆண்டுகளுக்கு மேலே கால் நூற்றாண்டுக்கு மேலே ஆச்சு இறைநாள் வேலை தான் நடக்குது ஆகவே அது போன்றது இதுவே தவிர இதே வேலையாக இருக்குதுன்னு அர்த்தமில்லை நடந்துடக்கூடாது இல்லைங்களா இந்தியா இந்த மாதிரி ஆகுமா இருந்தார் அது என்ன ஏதே இல்லை ப பத்தாயிரம் ஆண்டு இருபதாயிரம் ஆண்டுக்குள்ள வேணால் ஒரு காலத்தில் இது மாதிரி நடக்கலாம் எது இந்த மாதிரி அந்த அங்கே போட்ட அந்த நகை தெரியும் இங்கே போட்ட அந்த மிளகு அது மாதிரி சூரியனும் சந்திரனும் ரெண்டு ஒன்று சேர்றதும் இப்படியோ யுகத்துக்கு ஒருத்தருங்க அது கூட சுந்தர யுகத்தில் எட்டாம் நூற்றாண்டு வந்தது அதுக்கு தெரிய தெரியாது சொல்லுன்னா வேறு மாதிரி நினச்சிவிடுவாங்க ஏன் போட்டுருவான் அதனால முருகா முருகா சுத்தன்னா விலங்கிளையவரை கண்டார் அப்படி வருகின்ற பொழுது சுந்தரரும் வணங்கி அப்படி வருகிறார் இந்த பாப்பாவும் அப்படி வணங்கி வருகிறது அப்ப நேராக சந்திக்கபடியான சந்திப்பு அந்த உள்ளே நடந்து உடனே இவருக்கு அந்த பழைய தொடர்பு ஆனதுனால உடனே அந்த சண்டையை பற்றி வர்ணிக்கிறேன் யாரு சுந்தரம் கற்பகத்தின் பூங்கொங்கோ இல்லாமல் இருக்கிறது அந்த கற்பகதான் அதில் இருக்கிற ஒரு கலையாக அப்படி இன்னும் கற்பகத்தின் பூங்கொங்கோ இல்லை இல்லை மந்தன் பெருவாழ்வோ மர்மக்கு யார் மனைவி ரவி ஒரு காரணம் மர்மன் மனைவியாக இருக்கிற ரவியோ இழக்க தெரியல பெருவாழ்வோ இது வந்து எல்லா பலவரும் பாடுவாங்க தேய்கிடார் என்று சொன்ன ஒரு இலக்கிய பொப்புடைய புண்ணியத்தின் புண்ணியமோ அது தேய்கிடார் தவிர என்று ஒரு கால் நான் செய்த புண்ணியமும் அந்த பெண் செய்த புண்ணியமும் ஒரு கால் அந்த புண்ணியத்தினுடைய பயனாக கூடுகிறதோ பொற்குடைய புண்ணியத்தின் புண்ணியமோ விற்குவளை மதிப்பூ தவிரை கொடியோ எப்படி இருக்குது அந்த பொண்ணு விற்குவளை வில் போல குருவம் இருக்குது குவளை போல கண் இருக்குது அல்ல ஆமாம் புயல் சுமண்டா வெக்குவாலை பவள மலர் மாதிரி பூத்த புயல்னால் மேகம் மேகத்தை சுமந்து கொண்டு இருக்கும் முடியான ரெண்டு குவளைப்பூவும் ஒவ்வொரு பவள மலரும் இருந்தால் எப்படியோன்னாரு இது மாதிரி ஒரு குடி உண்டை உலகத்தில் கிடையாது எங்கே இருக்குது இதெல்லாம் உலகியலில் இல்லாத வர்ணம் அதிசய வருலாம் எப்படி இருக்கும் அது புயல் சுமந்து நல்ல மேகமான அப்படியே தளி இருக்குதான் மேலே இருக்கப்படியான அதுக்காக தவழ்ந்துருக்கிற விற்குவளை எது கூளைப்பூவில் மேலே அப்படியே மேகம் தவழ்ந்துருக்குதான் புயல் சுமந்த மே குவளைப்பூ அது அந்த குழைப்பூவானது பவளமலர் நல்லதான் அந்த குவலையானது இப்போ என்னென்னா கண்ணந்த பவளம் போல் அந்த சிவப்பாக பவளமலர் அதோடு கூட மதி மதிய நெற்றி மதிப்பூத்தை கொடியோ கொடினால் தெரியும் பூங்கொடி இந்த பூங்கொடியில் என்ன தெரியும் என்ன இருக்கும் உலகத்தில் இருக்கிற அது எந்த பூங்கொடியாக இருக்குதோ அந்த கொடியினுடைய தலை இருக்கும் அரும்பு இருக்கும் பூ இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் இந்த கொடியில் என்ன இருக்குது புயல் சுமந்த கொடி என்னவே புயல் என்பது அந்த தலையில் இருக்கிற கூந்தல் கூந்தல் குணந்த பொடி இல்லை இனி அடுத்து விற்குவலை குவலை போட்டு இருக்கிற பொடி என்ன என்ன இருந்தோம் இரண்டு கண்களை உடைய பொடி இனி என்ன பாவாடா மலர் உடம்பெல்லாம் தேன்னு இருக்குது பவளமான மலர் அப்புறம் மதிப்பூச்சி ரொம்ப அருமையாக சந்திரன் மாதிரி அப்படி வளைஞ்சு இருக்கிறார் ஆனால் மதிப்பூச்ச அப்படிப்பட்ட ஒரு பொடியோன்னு இந்த மாதிரி